சச்சிதானய விஷ்வே தாபய விநா வயம் நுமராஜோ கேன் காலே சிம் வணோ நாக்கூஜியத்தை चमसर। உபதேசத்தை पूर्ति பண்ணின பிறகு ராஜா நிமி சக்கரவர்த்தி மற்றொரு கேள்வியை கேட்கிறார் ச பகவான் கேன விதினா பூஜ்யத்தே ததிக உச்சதாம் அந்த பகவான் எந்த விதியினால பூஜிக்கப்படுகிறார் எப்பேற்பட்ட விதியினால அவரை பூஜை பண்ணலாம் அதை இங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்கோ அப்படிங்கிறார் கஸ்மின் காலே எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் கிம் வர்ணஹா என்ன நிறத்தை உடையவராக நிருபிகி நிருபிகின்னா ஜனங்களால் மக்களால் அப்படின்னு அர்த்தம் கீதா எப்படி பூஜை பண்ணணும் கீதிருஷா நாம்னாவா எந்த பேரால பூஜை பண்ணணும் தரிக உச்சதாம் எந்தெந்த காலத்துல அந்த பகவான எந்த நிறத்துல மக்களால எந்தெந்த பேரால எந்த விதியினால பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் நிமி அதுக்கு கரபாஜன யோகி ரிஷி அவர் பதில் சொல்ல அந்த ஒன்பது யோகிகள்ல இவர் ஒன்பதாவது யோகி இதோட இவரோட உபதேசத்துக்கு பிறகு நவயோகி சம்பாதம் பூர்த்தி அவர் சொல்றார் கரபாஜன உபாச்ச கரபாஜனருங்கிற அந்த யோகியானவர் சொல்லுகிறார் நாநா விதினா யுஜ்யத்தை சகவான் அந்த பகவான் பல விதிகளால பூஜை பண்ணப்படுறாருப்பா கிருத்தயுகம் திரேதாயுகம் துவரயுகம் கலியுகம் இந்த யுகங்கள்ல ஒவ்வொரு யுகத்திலையும் கேசவன் அந்த மகாவிஷ்ணுவானவர் பலவிதமான வர்ணங்களால பலவிதமான ரூபங்களால பலவிதமான விதிகளால பூஜிக்கப்படுகிறார் அப்படின்னு பொதுவா சொல்றார் ஒவ்வொரு காலம்னு கேட்டார் இல்லையா கஸ்மின் காலேன்னு கேட்டதுனால யுகம்னே சொல்லிவிட்டார் இதனுடைய தொடர்ச்சிய நாம பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் ராஜோவா சஸ்மின் காலே பகவான் विधिना எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள்